நச்சினையின் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நச்சினையின் கதையோடு உறவாடு நிகழ்ச்சிக்காக உங்களுடன் இருந்தே விஜய ஆனந்த் இப்ப நம்ம கதை என்ன தெரியுமா புலியிடம் இருந்து தந்திரமாக தப்பித்த நரி ஒரு காட்டுல ஒரு புளி ரொம்ப பசியோட சுத்திக்கிட்டு சாப்பிடுறதுக்கு அதுக்கு எதுவுமே கிடைக்கல ரொம்ப நேரம் சுத்தி வந்த பிறகு அது கையில ஒரு நரி மாட்டுச்சு அந்த நரிய புடிச்சிருச்சு புலி புடிச்சு உன்ன சாப்பிட போறேன் அப்படின்னு சொல்லி அதை ஆக்ரோசமா கடிக்கிறதுக்கு போனது அப்ப நரி சொன்னது நீ சரியான முட்டாள அர்ப்ப போல் நான் கடவுள் அனு அனுப்பப்பட்ட தூதன் என்ன வந்து நீ சாப்பிட்டா கடவுளோட சாபத்துக்கு ஆளாயிருந்து நினைக்கிறியா இது புது கதையா இருக்குகளும் என்ன பார்த்து பயப்படுறத நீ தெரிஞ்சுக்கு நீ நம்புச்சான் சரி வா போகலாம் சொல்லி நரி புலி ரெண்டு பேரும் சேர்ந்து காட்டுக்குள்ள போயிருக்காங்க அப்போ எல்லா விலங்குகளும் இருக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த புலி வந்து நரி கிட்ட சரண்டர் ஆயிடுச்சாம் என்ன நடந்தது தெரியுமா தினந்தோறும் புலி கஷ்டப்பட்டு வேட்டையாடி அது வேட்டையாடின விலங்குகளை கொண்டு வந்து நறுக்கிட்ட கொடுத்து நரி சாப்பிட்டு மீத வைக்கிறது நண்பர்களோட பகிர்ந்து நண்பர்களும் இது போன்ற கதைகளை தொடர்ந்து கேட்கணும் கதைகள் இருக்கு நண்பர்கள் எப்படி கேட்டு மகிழ்றது தொடர்ந்து இந்த கதைகளை கேட்க முடியும் அவங்களுக்கு சொல்லுங்க நன்றி வணக்கம்